ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் பக்திங்கிற தலைப்பில் ஒவ்வொரு பக்தியாக பார்த்துன்னு வரக்கூடியதான வரிசையில் நமஸ்காரம் அப்படிங்கிறத பார்த்துன்னு கட்டாயம் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு பக்தி அது குழந்தையிலிருந்தே நாம் அனைவருக்கும் பழக்கப்படுத்தணும் எந்த பெரியவர்களை பார்த்தாலும் எந்த கோவிலில் பகவானை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப உயர்ந்த ஒரு விஷயம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது அபிவாதனசீலசிய நித்தியம் விரத்தோபசேவினா சத்வாரி சமய வர்தந்தே ஹியாயு பிரஜா நமஸ்காரம் பண்ண வேண்டியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறவனுக்கும் நித்யம் விரத்தோபசேவினா விருத்தர்கள் வயதானவர்களை மிகவும் மதிப்பாக பார்க்கிறவருக்கும் நான்கு விஷயங்கள் அவனுக்கு தொடர்ந்து கிடச்சிண்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறது தர்மசாஸ்திரம் சத்வாரி சம்மக் வர்த்தன் வர்த்தன்தே என்னது அப்படின்னா ஆயுஷ்பிரஜா யசோபலம் தீர்க்கமான ஆயுசு கிடைக்கிறது பிரஜா நல்ல ஞாபக சக்தி நல்ல எண்ணங்கள் கிடைக்கிறது யஷகா இவனை பற்றியதான நல்ல எண்ணங்கள் எல்லோருக்கும் வரும் இவன் ரொம்ப நல்லவன் அப்படிங்கிற எண்ணம் எல்லோருக்கும் வரும் பலம் தேக ஆரோக்கியம் கிடைக்கிறது இந்த நான்கு விதமான லாபம் ஒவ்வொருத்தனுக்கும் கிடைக்கிறது நமஸ்காரம் பண்ணுறவனுக்கு யாரை பார்த்தாலும் அப்படி அலட்சியமாக போகவே கூடாது நம்முடைய ரிஷிகள் சொல்கிற பொழுது சில காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா அதாவது அக்னிம் பிராமணன் சாந்தரேன நாதி கிராமேது ஆபஸ்தம்பர் சொல்கிறார் அக்னி இருக்குது அப்படின்னா அக்னியை அலட்சியப்படுத்திட்டு போகக்கூடாது ஒரு உயர்ந்த பிராமணர் ஒருத்தர் வரார் அப்படின்னா அவர்களை அவரையும் அலட்சியப்படுத்தின ஆப்பிள போகப்படாது யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறதுங்கிற பழக்கம் வரணும் அக்னியையும் பிராமணனையும் சேர்ந்து பார்த்தால் இருவருக்கும் நடுவில் போகக்கூடாது அக்னி மபஸ்டன யுகபத் எப்பொழுதும் அக்னியையும் தண்ணீரையும் ஒரே சமயத்தில் கையில் வச்சுக்காதே அப்படின்னு ஆபஸ்தம்பரை சொல்கிறேன் நானாக்கினி நாம்ச்ச சன்னிபாத்தம் வர்ஜயேத் அதே போல் ரெண்டு மூணாக பிரித்து வச்சிருக்கு அக்னி அந்த எல்லா அக்னியையும் ஒன்றாக செர்க்காதே இப்படி கூடாதுன்னு நிறைய காரியங்களை சொல்லியிருக்கா அப்படி சொல்லிட்டு வர்ற பொழுது பிருஷ்டத ஆத்மன பாணி நெசம் சிலேஷயேத் பெரியவர்களை யாரை பார்த்தாலும் அலட்சியப்படுத்தாதே அதேபோல் பின்பக்கம் கை கட்டிக்காதே அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்கிறார் பின்பக்கம் கை கட்டிக்கப்படாது எப்பொழுதுமே யாருக்காவது நாம் மரியாதை கொடுக்குறோமோ இல்லையோ நமஸ்காரம் பண்ணுறோமோ இல்லையோ பின்பக்கம் கை கட்டின்றால் அங்கே உள்ளவர்கள் அவ்வளவு பேரையும் நாம் குறவுபடுத்துகிறோம் அப்படின்னு அர்த்தம் அதனால தான் ரிஷி சொல்கிற பொழுது புருஷ்டத்த ஆத்மனஹா பாணி நசம்ஸ்லேஷையேத் எப்பொழுதும் பின்பக்கம் கை கட்டிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா தேவலோகத்தில் தேவதைகள் அசுரர்கள் அனைவரும் ஒரே மாதிரிதான் இருப்பாள் அவர்களுக்குள்ள வித்தியாசம் என்ன இவன் தேவை தேவதைகளைச் சேர்ந்தவன் இவன் இராட்சசனை சேர்ந்தவன் இவன் அசுரனைச் சேர்ந்தவன் அப்படின்னு எப்படி அங்கே பிரித்து பார்க்கறது அப்படின்னா அப்படி சொல்கிற பொழுது ஹரிவம்சத்திலே பகவான் சொல்கிற இந்த பூலோகத்திலே தேவதைகள் வந்து இங்கே வாசம் பண்ணுறா அசுரர்களும் வந்து இங்கு வாசம் பண்ணுறா ராட்சசர்களும் இங்கே வரா இங்கே இராட்சசர்கள் இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அசுரர்கள் இங்கே வந்திருக்காங்கிறதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா யாரெல்லாம் பின்பக்கம் கை கட்டின்னு நிற்கிறானோ அப்போது இங்கே அசுரனுடைய சான்நித்தியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஹரிவம்சத்தில் பகவான் சொல்கிறார் பின்பக்கம் கை கட்டின்னு நிற்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இந்த விஷயங்கள்லாம் குழந்தையிலிருந்தே சொல்லி கொடுக்கணும் வயதானப்புறம் சொல்லிக் கொடுத்தால் கோபம் வரும் அவர்கள் சண்டை போடுவா குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்தா கேட்டுப்பா அப்படி நமஸ்காரம் அப்படிங்கிறதும் யார் வந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனால் நமக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கிறது ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது ஸ்தோத்திரங்கள் ஸ்லோகங்கள் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் பிராமணர்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது அபிவாதனம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் அதேபோல் ராஜாக்களுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது நம் தலைமுறையினரை சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் நான் இன்னாருடைய வம்சம் அப்படின்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் இப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து கொடுத்துருக்கு அதே போல் அரசமரம் போன்ற மரங்கள் கோக்கள் இவர்களெல்லாம் நமஸ்காரம் பண்ணும்பொழுது தொட்டும் நமஸ்காரம் பண்ணணும் இப்படி நமஸ்காரங்கிறத ஒரு பெரிய விரிவாக நமக்கு நம்முடைய தர்மசாஸ்திரம் பிரித்து காட்டுறது ஈஸ்வரனுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது ஸ்தோத்திரம் சொல்லி நமஸ்காரம் பண்ணணும் பகவானே நமக்கு இதை செய்து காண்பிச்சுருக்கார் அப்படின்னு கவிகள்லாம் நமக்கு சொல்கிறான் மாகர்ன்னு ஒரு கவி சொல்கிற பொழுது பதப்பங்க பிரதிமஸ்தபோ நிதி புரோசியாவன்னு கிரேஸ்தடிவத்தை ஜவே நீட்டாது துதா நாரதஸ்வாமி பகவானை பார்க்க வரர் எப்படி வந்தார்னா ஆகாஷத்திலிருந்து நேராக இறங்கி வரார் பெரிய ஜோதிஷாக நாரதசுவாமி அப்படி பகவானுடைய அந்த வீட்டு வாசலில் வந்து அப்படி காலை வைக்கிற பொழுது எழுத்தாப்புற உட்காண்டிருக்கார் பகவான் ஊஞ்சலில் வாசலை பார்க்க உட்காண்டிருக்கார் அப்படி நாரதசுவாமியை வந்து அவருடைய பாதம் பூமியில் விழர்த்துக்குள்ள ஜவேன பீட்டாது சடார்னு எழுந்து நின்னார் பகவான் ஏன்னா நாரதசுவாமி எல்லா இடங்களுக்கும் போகக்கூடியவர் த்ரிலோக சஞ்சாரின்னு பேர் நாரதசுவாமிக்கு எப்பொழுதும் பகவன் அமாவை சொல்லக்கூடியவர் அனைத்துலும் மூத்தவர் அனைத்துக்கும் மேலே பிரம்மாவுனுடைய பிள்ளை அப்படிங்கிறத மனசில் வச்சுண்டு பகவான் சட்டார்ன்னு எழுந்து நின்னாரா நாரதசுவாமியை பார்த்ததும் அப்படின்னு கவி சொல்கிறார் பகவானே நாரதசுவாமியை பார்த்து எழுந்து நின்று வரவேற்றுறாருனா நாம்லாம் எவ்வளவு மரியாதை கொடுக்கணும் பெரியவர்களுக்கு அப்படி ஊகிச்சு பார்க்கணும் அப்படி பகவான் நமக்கு செய்து காண்பிக்கிறார் நமஸ்காரத்தையும் அபிவாதனத்தையும் அப்படின்னு நம்முடைய கவிகள்லாம் நமக்கு காண்பிக்கிறார் பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுற பொழுது மௌனமாக நமஸ்காரம் பண்ணக்கூடாது மந்திரங்களையோ ஸ்தோத்திரங்களையோ சொல்லிண்டு நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது அர்ஜுனன் நமக்கு பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணுற பொழுது இதை செய்து காண்பிக்கிறான் அர்ஜுனன் என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்